நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமேலு உடல் மினிமினுப்பாக இரவில் உறங்கும் முன் தேன் மஞ்சள் கலந்து அரைத்து இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடல் மினுமினுப்பாகும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்